சமமா வச்சு போனா என்ன அர்த்தம் ராதாதி ஆஹித்யம் இருக்கணும் மனசுல அப்படி உள்ள மகான்களுக்கு தான் இந்த தர்மம் புரியும் அவருக்கா சொன்ன தர்மம் இதுல வேத்தியமான ஒரு வஸ்து இருக்காள் வேதியம் அவன் மாயா சம்பந்தம் இல்லாத அது அது பரம மங்களத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து பரமாத்மாவை பத்தி சொல்லியிருக்கின்ற கிரந்தத்திலே தாபத்யோ என்ன பண்ணும்னா பாகவதத்தை கேட்டு சுரூபத்துல போய் மனசு ரமிச்சு விட்டா ஆத்தியாத்மிக அதிதெவிக ஆதிபத்திகமான தாபத்தயமும் தாபத்திரயத்தை வேரோடு அறுத்துவிடும் என்றால் தாபத்யோ ஸ்ரீமத் மகாமுனி கிருஷ்ண இப்படிப்பட்ட மகாமுனியினாலே நரண பாகவதம் இருக்கிற போது கிம்பா அபரை பாக்கி கிரந்தங்கள் எதுக்குன்னா ஏன்னா பாகவதம் கேட்கிற போதே சுவாமி உள்ளவங்க உட்காந்துடுறானா ஈஸ்வர சத்யோ ஹிருதி அவருத்ததே பாகவதம் கேட்கிற போதே நமக்கு தெரியாம உள்ள வந்து உட்காந்துருக்கானா எதுக்காக உட்காந்துருக்காங்க நாரஸ்வாமி சுன்வதாம் கிருஷ்ண புண்ணியா நம கண்ணுக்கு தெரியாம ஓத்தருடைய உள்ளையும் உட்காந்துருக்கானா ாம் ஸ்வகதாம் கிருஷ்ண புண்ணியசிரவண கீர்த்தன ஹிருதி அந்தஸ்தகாள் என்னதுக்கா நம்ம கண்ணுக்கு தெரியாம உள்ள உட்காந்துருக்கான்னால் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சா அவனை பார்க்க ஆரம்பிச்சுடுமா சிரவணம் பண்ண மாட்டோமா அதுக்கா கண்ணுக்கு தெரியாம உள்ள உட்காந்துருக்கான் உள்ள உட்காந்துன்னு என்ன பண்றான் அபத்ராணி இது நோதி அபத்ரம்னா என்னன்னா நாளைக்கு வரப்போற ஆபத்து என்னன்னு நமக்கு தெரியல அது சுவாமிக்கு தெரியுமா உள்ள உட்காந்துன்னு போக்கின் நாளைக்கு நமக்கு வரப்போற ஆபத்தெல்லாம் தடுத்துருக்காராம் பரமாத்மா அதுதான் பரமாத்மா பண்ற காரியம் ஆச்சரியல் சொன்னால் நிச்சய கர்மாவுக்கு தான் பலம் இல்லையே அது பண்ணாத போனா பாபம் வரும்னு சொல்றேன் பிரத்யபாயம் வரும் கிரியா அபாவாத் பாவோத்பத்தி என்ன மாதிரி காட்டால் பகவத்வாதா வருமோ ஏன் வந்து உயம்பு முளைச்சிருக்குன்னு நான் பொடலம் அதனால வேப்பங்கள் கிளம்பி இருக்குன்னு சொல்றதுண்டோ அதுக்கு வேற ஒரு காரணம் வேண்டாமா அபாவாத் பாவோத்பத்தி என்னவா வரும் நாள் அபாவாத் பாவோத்பத்தி நான் சொல்லல நித்தியகர்மாத்தன் பண்ணினானே ஜென்மாந்தரத்துல பண்ணின பாபகர்மா இவனுக்கு பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அதை தடுத்துவிடும் அந்த பலனை கொடுக்காம இருக்க முடியாது அந்த அந்த கர்மாக்கு வீரியம் இல்லாம பண்ணிவிடும் நித்திய கர்மா இல்லாமா அது நல்ல வீரியத்தோட அந்த பாபகர்மா பலனை கொடுக்கும் இந்தி பண்ணின கர்ம பலம் வராம தடுக்கும் அதத்தான் பிரத்யாயம் தனிச்சு இதனால ஒண்ணு உண்டாகலான்னு சொல்லிவிட்டா ஆச்சரியா ரொம்ப அழகான பெரிய விசாரம் ஆச்சாரியிருக்காந்து ஜென்மாந்தரத்துல பண்ணின பாப கர்மா நமக்கு பலனை காத்துக்கிட்டு இருக்கான் அத பகவத்குணம் காக்குற போது உள்ள உட்கார்ந்து அந்த பாபம் நம்ம பாதிக்காம உள்ள உட்காந்து போக்கிட்டு இருக்காளா துணோதி என்னால் சதாம் சுகூர்தி பகவத் குணம் கேக்குறவாளுக்கு மேல இனிமே சாதுக்கள் உண்டா அவளுக்கு அவன் சுகர்த்தோ இல்லையோ சுகர்த்துன்னா பிரத்யபகாரம் பிரத்யுபகாரம் மனபேட்சி ஹிதகாரி சுகரத்து என்ன பண்ண போறான் நமக்கு பதில் எதிர்பாராம உதவி பண்றவாளுக்கு சுகரத்து பேரு அப்படிப்பட்டவன் பரமாத்மா உண்டிதான் அதனால உள்ள உட்கார்ந்து சுவாமி நமக்கு நாளைக்கு வரப்போற கஷ்டங்களை எல்லாம் போக்கிட்டு இருக்கானா அதனாலதான் துறவிகள்லாம் சன்னியாசிகள் எல்லாம் பாகவதம்னா வருவாள் ஓடி வருவாள் ஜென்ம ஜன்மாந்திரங்கள்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற பாபம் இருந்தா தொலையிட்டமேனு வந்துடுவாள் அப்படி சத்யோகிருதி கிருதிபி சுஸ்ரூஷு இந்த சுஷ்ரூஷாயாம் கிருதித்துவம் கேத்துந்தாள் ஆமா காக்கணும்னு உத்தன் கண்ணம் பாகவதம் காக்கணும்னு கண்ணம் வரணும்னாலே புண்ணியம் இருக்கணுமா இல்லாம காக்க விட்டாதான் கிருதிபி அதே கணத்துல பகவான் உள்ள வந்து உட்காந்துடுறான் ஸ்னு அகிசார அமீபமதிமோசாரி கருணைய புராணு தம்யாசூனு பி குண சுக்காச்சாரியால் கையாண்ட கிரந்தம் இது இது மிகவ கற்பத்தொரோர் கலிதம் பலம் இது வேத சாரம் இது வேதமாகிற பெரிய கல்பக்தத்திலிருந்து விழுந்த பழமாம் பாகவதம் வேத சாரம் அதனாலதான் சாரம் சாரம் சமுத்திருத்தம் நாள் சர்வவேதேதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்திருதம் சர்வவேதங்கள் சர்வ இத்திஹாசங்கள் அதனுடைய சாரம் ஹரியோம் சுத்திர சொன்னாள் கங்கை புனிமஹி யாசர் சொன்னாரா பாரதம் தர்மமும் பகவானையும் பத்தி பேசணும்னு ஆரம்பிச்சேன் அது பேசுறதுக்கு துரியோகனாதிகளை பேசாம பேச முடியல துரியோகனாதிகளை பத்தி ரொம்ப பேசிவிட்டேன் அதனால அந்த பேச்சினாலே ஏதாவது என் நாட்களை கொஞ்சம் தோஷம் இருந்தா அதுக்காக பகவானை பத்தி பேசுற கங்கையினாலே இது இது பரிசுத்தி பண்ணிக்கிறேன் என்று சொல்லித்தான் பாகவதம் ஆரம்பிச்சாள் விட்டாள் பாகவதம் ஆரம்பமே அதுக்காக தான் ஆரம்பி ஆரம்பிக்கிறார் யாசருக்கு உபதேசம் பண்ண போறாள் பிரம்மனிஷ்டாள் உள்ள அனுபவிச்ச ஒரு சாரம் ஸ்ரீமத் பாகவதம் வேதமாகிற பெரிய கற்பக விட்டத்திலிருந்து இறக்கின பழம் இது அப்படி நெழுவி விழுந்த பழம் இது இறக்கி கொணுந்த பழம் தானா பதித்தம் இல்லையது பதித்தம்னா அடிபட்டு விடும் கீழே நல்ல பழம் கீழே விழுந்தா மாம்பழம் அடிபட்டு மண்ணு நேதில் பட்டுவிடும் அப்படி இல்லையே கழித்தம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சங்குதம் கிழிகோதின கிளி புளிப்பு பழத்தே போகாது அந்த கடையிலேயே ஏதாவது பரமாத்ம சுரூபத்தை பத்தி பிரதிபாதனம் பண்ற ஒரு கிரந்தமா இருந்தா தான் பேசுவாள் அவ எல்லாத்தையும் விட்ட துறவி சுகாச்சாரியாள் அவ கையாண்ட கிரந்தமா சுகமுகா பழத்தை குடியுங்கள் பாகவதான் சொல்லணும் கடிச்சு சாப்பிடுங்கள் சொல்லணும் அப்படி சொல்லாம பிபத்தான் சொன்னால் என்ன அர்த்தம் அந்த உட்டுப்பழத்தில ஹேயமான தோல் நாறு கொட்டையெல்லாம் உண்டு அது இல்லையா இது ஒரே ரசரூபமான பழம் ரசம் ஆலயம் ஆலயம் ியந்தே சர்வானி புராணி அஸ்மின்ிதியம் ஆலயம் ஆசமந்தாத்து எல்லாம் சர்வ இதுல வந்து லயிச்சிருக்கான் எல்லா புராண சாரமும் இதுக்குள்ள இருக்கான் எல்லாத்தையும் சேர்த்து தொடுத்து சொன்ன கிரந்தமாயம் ரசிகா ரி குடியுங்கோ நாள் பாகவதம் கேக்குறதுக்கு அதிகாரிக்கு என்ன லட்சணம் ரசிக்கனா இருக்கணும் அரசிக்கனுக்கு புரியாதான் அதையும் தவிர்த்து நல்ல மங்களத்தை அடைவதற்கு பாகியம் உள்ளவனா இருக்கணும் கழுங்கள் அப்படி வந்து சூதர் எல்லாரும் காக்கணும் காக்கணும்னு சொன்ன கிரந்தம் பாகவதத்தை எதுக்காக எழுதினார் காட்டார் சௌனகாரிகள் சூத்தரை பார்த்து யாதர் எதுக்கு எழுதினாள் பரீட்சித்து பரீட்சத்துக்கு போய் சுக்காச்சாரியால் அத்தியனம் பண்ணி போய் சொன்னாள் நேரே என்னமா சுக்காச்சாரியால் ஒரு இடத்துல ஏழு போய் தங்கி இருப்பாள் அவ என்னமா இருப்பாள் திருஷ்டுவானுமோ சுதசிரம் ஜிபிதானது சுக்காச்சாரியார் காட்டுக்கு ஓடி போன காலத்துல வியாசர் கூட போனாளா பதினாறு வயசு நல்ல யௌவனும் காட்டுல ஓடுறார் அது எத்தனைச்சலா இருந்தாலும் நன்னா இருக்கா போலான்னு தோணுமா ஒரே குழந்தை அந்த குழந்தை எப்படியாவது ஆற்று பல தடவை ஓடி போய் ஐச்சன் வந்திருக்காள் நெல்ல எவ்வனம் வந்த பிறகு பதினாறு வயசு ஆன பிறகு ஓடினாள் கூட ஓடினாள் இவரும் அவதூதரா ஓடினார் சுகர் நடு காட்டுல போற போது நிர்ஜனமான காடு தேவலோகத்துல தேவஸ்திரீகள் ஆயிரக்கணக்கான ஒரு பெரிய சரஸ்தல ஸ்நானத்துக்கு வந்திருக்காள் தேவலோகத்தினுடைய நியமே வருது அவளுக்கு வஸ்திரங்கள்லாம் எடுப்புற வேணுங்கிறதுல ஸ்நானத்துக்கு வஸ்திரங்கள் எல்லாத்தையும் கரையில வஸ்திரம் இல்லாம விவஸ்திராலா நக்னால ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தாள் தேவஸ்திரீகள் இவர் அவதூதரா ஓடினார் சுக்கர் இத பார்த்துட்டு தேவஸ்திரீகள்லாம் ஞானிகள் போறாளே அவளை நமஸ்காரம் பண்ணினா பிரபஞ்சம் முழுக்க நமஸ்கரிச்ச புண்ணியமாச்சே நமஸ்கரிப்போம் நாள் நாம் புடவ கட்டின்னு போறதுக்குள்ள அவர் பத்து மைல் ஓடி போயிடுவேன் புடவை வாண்டாமனு புடவை இல்லாமலே போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டாளா அவரே அங்கிருந்து பார்த்தா ஒரு மைலுக்கு அந்த பின்னாடி வியாசர் நல்ல பத்தாறு கட்டின்னு வர அவரை பார்த்துட்டு ஒட்கப்பட்டுக்கிட்டு புடவையும் கட்டிட்டு அந்தந்த கரைக்கும் ஓடினாளா அதை பார்த்ததே வியாசருக்கே என்னமோ தன் அவமானம் பண்ற அப்போ நம்ம குழந்தைய பார்த்து அவளுக்கு ஒட்கம் ஏற்படல நம்ம குழந்தையோ வஸ்திரம் இல்லாமல் நகரனா இருக்கான் நாம் வஸ்திரங்கள் எல்லாம் கட்டின் இருக்கோம் நம்ம பார்த்து புடவை கட்டிக்கின்றும் வைக்கப்படுறாளே என்று தோணி அவளே போய் காட்டாளாம் உணவு பிரச்சதி சக்தி அவளை போய் காட்டாள் அந்த பெண்கள் சொன்னாளான் தாத்தா நாங்க சொன்னா நீங்க கோபிச்சுக்காம இருக்கா கோபிச்சுக்கல்ல சொல்லுமோ நாளா உங்களுக்கு ஸ்திரீன்னும் புருஷன்னும் பேத புத்தி இருக்கு உங்க குழந்தைக்கு அது இல்லையே நாளாத்திருஷ்டனம் பண்ணி சுரூபம் ஒண்ணுதான் சத்தியம்னு உள்ள பார்த்த வாழ் உங்க குழந்தை நீங்கள் வந்து பாக்கியமான இந்த சரீரத்தை பார்த்து ஸ்திரீனும் புருஷனும் இந்த மேத எல்லாம் உங்களுக்கு ஏறி கிடக்க மனசுல அதனால உங்களை கண்டதே எங்களுக்கு வக்கம் ஏற்படுவது மனசுல உங்க குழந்தைய கண்டதே ஏற்படலாம் இங்க ஏற்படுற தோஷத்துக்கு கூற கூட காரணம் அங்கே அந்த மனசுல ஏற்பட்ட தோஷம்தான் காரணமா பத்து மாசத்து குழந்தை தொற்றுள்ள படுத்துட்டு இருக்கான் அம்மா பக்கத்துல போய் புடவை கட்டிக்கிறாள் தன்னியம் கொடுக்குறாள் தவிக்க போட்டுக்கிறாள் அதே பயலுக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆயிடுச்சுன்னா புடவை கட்டிக்கணும் வெளியில தள்ளி கதவை உடனே வர்க்கம் உண்டாருடைய குழந்த மாதிரி அவர் அவருக்கு ஸ்திரீனும் புருஷனும் வேத புத்தி கூட இல்லை உங்களுக்கு அது இருக்குன்னு சொல்லி சொன்னாலா அப்படி வஸ்திரம் இல்லாம ஸ்திரீகள் கட்டிண்டா ஓடி போடுவாளோன்னு எந்த சுக்கரை போய் நமஸ்கரிச்சாலோ அவர் ஒரு நாளைக்கு என்னமா ஒரு இடத்துல வந்து தங்கினார் அதையும் தவிர்த்து ஹத்தினாபுர பட்டணத்தில் ஒரு தினம் சுகாச்சாரியால் ஒடியிருக்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு வேழை வீட்டுல போய் மிட்ச காக்க போனாலும் கையை கையை நட்டிக்கின்றேன் அவேற்ற பதினஞ்சு வினாடிகள் எதிகளோ ராத்துல போய் ஞானிகள் காப்பாள் போட்டாள் இவாளுக்கு அந்த நியமங்கள்லாம் ஒன்னும் இவாளை வந்து பாதிக்காது வெடிகாலம் அஞ்சு மணிக்கு போனாலே ஏன்னா சமாதி அப்பதான் கலைஞ்சது குழந்த மாதிரி ஞானிகள் அவளுக்கு ஷாப்பண்ணம்னு தற்பளா கூட போக மாட்டாள் இந்த வாசனை அப்படி நூத்தி நாலு டிகிரியில கூட சந்தியோபாசனம் பண்ணினோம் காரம்பா அத்தியப்பிரதானது கையை காட்டுவோம் பாருங்களோ அது மாதிரியா சாப்பிட்டு சாப்பிட்டு பல ஜென்மா அவருடைய வழக்கம் அதனால கையை போய் நீட்டிக்கிண்டு ஒரு வேழை விட்டு வாசல்ல போய் நின்றார் அந்த அம்மா கொல்லையில மாடுகிறாள் அந்த கீழ இழுத்து விட்டு கீழே வச்சு விட்டு தனஞ்ச கையத்தை கூட அவுத்து விடாம கண்ணுட்டி ஓடி வந்தால் பழஞ்சாத்தையாவது போடுவோம் ஞானி வந்து நிற்கிறாளேன்னு வந்து பார்த்தா அதுக்குள்ள அஞ்சாறு மணியில் ஓடி அப்படிப்பட்ட பிரபு என்னமாளை பாகவதீரத்தில் வசிச்சாடா இருந்தாள் ராஜாக்கள் விஜயநகரம் சமஸ்தானம் ராஜா ரெண்டு மணி வந்து பீதாம்பரம் புஷ்பம் பலம் அவரும் பேசாமல் அவரே நீள் வரும்பா அப்படியே உட்கார்ந்து இருந்து சுரூபத்தை உள்ள பாத்துனால் சமாதி கலைஞ்சு தொண்ணூத்தி ஓராவது நாள் ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு சாப்பிட்டு வழக்கம் இருக்க சாதம் கேட்கறதுக்காக மாதிரி கையை வச்சுக்கிட்டு உனாதான வீதியிலே பறந்தாள் க்த்திரங்கள்ல பகல்ல போனாலே அண்ணம் கிடைக்காது ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு போனா ஆறு ஆகாரம் போடுவாள் எல்லாரும் கதவு சாப்பா போட்டுருக்கு சாத்தி இருக்கு ஒரே ஒரு கிரகத்துல தீபம் தெரிஞ்சது தீபம் தெரியுதேன்னு அந்த ஆத்துல ஏறி பட்டத்து பிள்ள ஏறி ரவி கதவுங்கிட்ட போற போது அவருக்கு மறுபடியும் சொருபம் அனுசந்தானம் ஏற்பட்டு போச்சு சமாதி அப்படியே கையை அப்படியே வச்சுன்னு ரேவி மூலையில போய் கண்ண மூடின்னு நின்று அந்தாத்துல மட்டும் வழக்கு தெரிஞ்சதுக்கு என்ன காரணம் அப்புறம் பக்கத்து திண்ணே விருளா தண்ணில தூங்குற தூங்கினவன் எல்லாரும் அடிக்கிறதுக்கு எல்லாரும் வந்து எல்லாருமே அடிச்சா பத்து இருபது பேர்களை ஆட்டல்ல பிடிச்ச வீடு கொண்டு அதுக்குள்ள விவேக்கியா உள்ளவன் சொன்னால் என்னடா இத்தனடி அடிக்கணும் நிஷேதம் தடுக்கவும் இல்லை அழவும் இல்லை ஒண்ணு ஞானியா இருக்கணும் இருக்கணும் பைத்தியமா இருந்தாலும் அதுக்கு வந்து இது நமக்கு வந்து உபதிரவக்காரின்னு தோணாது ஆமா தூணை இங்க வாஷ் கூப்பிடுவான் பைத்தியம் ஆமா இல்லாம நான் வந்து ஒன்னு முட்டுவேன்னு மண்டையால போய் முட்டுவேன் ரத்தம் வரும் தூணுக்கு ரத்தம் வந்ததுன்னு சொல்லுவான் அது மாதிரி சொல்லுவன் அல்லதுல பாதிக்காது வலிக்கிறது எண்ணம் இல்ல அதனால வலிக்கல அது மாதிரி தேக்சனஸ்வரமமுத்தி தம்போன பசியதிமத்வரூபம் வாசோயபதிகிருதம் மதிராமதந்த கள்ளுக்குடிச்சவனுக்கு மேல இருக்கிற உருமாலை எங்க விழுந்தது இடுப்புல இருக்கிற வெஷ்டி எங்க அவிந்து விழுந்தது அது அவிழ்ந்துதா விழுந்துதா ஒட்டின் இருக்கானே தெரியாதா அது மாதிரி ஞானிகளுக்கு சரீரம் நிற்கிறதா உட்காண்டிருக்கா படுத்துட்டு இருக்கான்னு கூட தெரியாதா தேகஞ்சனஸ்வரம்துத்தோன பசியதி யோத்யகமத்வரூபம்சாதபேதம் வாசோயா பரிகிருதம் மதிராமதந்த அது மாதிரி ஞானிகள் அதனால அவர் உத்திரியின் தடுக்கல ஞானிகளா இருந்தால் தடுக்க மாட்டாள் இப்படி சொன்னான் ஞானியா இருந்தாலும் அடிக்கிறது தப்பு பைத்தியமா இருந்தாலும் அடிக்கிறது பாபம் எல்லாரும் வாசல ஒன்று விட்டு விட்டு தென்னில உட்காந்துட்டான் அவனவன் சித்திராய் நின்னார் பட்டத்துக்குள்ளே எல்லாரையும் கூப்பிட்டு கட்டார் அடிச்சாச்சான்னு கட்டார் எல்லாரும் நடுங்கினாள் உடனே இவர் பத்திருபது அடி அடிச்சிருந்தாரு வலது செய்யல தன் சரீரத்தை மகா பாபி மத்தியார்ஜுனத்துல வந்து மகாலிங்கத்தை தொண்ணூறு நாளா பஜனம் பண்ணினியே சுவாமி ராத்திரி ஒரு மணிக்கு விட்டு உனக்கு என்ன உபதேசம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா இப்ப அடிச்சு குத்துக்கள் லேறி இன்னமே பிச்சகாதேன்னு சொல்லி கொடுத்தான் ஞாபகம் வச்சுக்கோ நாளா ஞானிகள் எது ஏற்பட்டாலும் பகவான் நம்ம உபதேசத்துக்காக இது பண்ணான்னு நினைப்பாளா எல்லாத்தையும் நல்லதா நினைப்பாள் அவன் இருபது குருக்களை கொண்டு மகாலிங்கம் ராத்திரி ஒரு மணிக்கு உனக்கு என்ன உபதேசம் பண்ணான்னு தெரியுமா இன்னமே குத்துக்கள் ஏறி காக்காதே பிச்சை குத்துக்கள் ஏறதால அடிச்சான் யாக்குதேன்னு சொன்னான்னு சொன்னாளா அப்படி ஞானிகள்லாம் அப்புறம் குத்துக்கள் ஏறதுல தஞ்சாவூர் ராஜா வந்து கூப்பிட்டாலாம் கால கட்டுக்கோ தெரியும்னு விட்டாளா அது வேறாது இனிமே குத்துக்கல்லா அவன் அரை மணிக்கு வரணும்னு கூப்பிட்டாலாம் வரமாட்டேன்னு விட்டாடா அவர் என்ன பட்டு பிள்ளைன்னா வரும் திருத்திரம் இல்லை இவர் பட்டாணி கடலை கடை வச்சவர் இல்லை அவன் தங்க டாலர் கப்பல்ல ஓடின பிரபு அதெல்லாம் போயின்னு சொல்லிவிட்டு பகவான் தான் சத்தியம்னு அப்படி வந்தாள் மான்கள்லாம் அப்படி வந்திருக்காள் அதுக்குதான் தியாகம்னு போயிருந்து பரப்பிட்டு என்ன அர்த்தம் நீ பரப்படாம என்ன பண்றது அப்படி பரப்பிட்டவர் இல்லையா அர்த்தமா தியாகம் பண்ணிட்டு வந்தவாள் அதெல்லாம் ஒன்னும் சாரம் இல்லையன்னு அப்படி விட்டுட்டு வந்தவாள் அப்படி மான்கள்லாம் உறத்த தங்க பாட்டாள் அந்த போயிட்டே இருப்பாளே அப்படி இருக்கிற போது என்னமா சுகாச்சாரியால் ஏழு நாளைக்கு இருந்து பகவத் குணஞ்சு வந்தாள் அதையும் தவிர்த்து பரீட்சித்து அகண்டராஜ்யம் நல்ல யௌவனம் ராஜாக்கள்லாம் கப்பங்கொண்டு செலுத்தி நமஸ்கரிக்கிறாள் அப்படிப்பட்ட பிரபு ராஜ்யத்தை என்னமா பாகவதங்க பிராய உபவேஷம் பண்ணி கங்கா தீரம் வந்தாள்னு காட்டாளாம் சௌனகாதி மகரிஷி எல்லாம் உடனே சூதர் ராசபுத்திராளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அச்சோதன்னு ஆரம்பிச்சாளா வியாசாச்சாரியால் சரஸ்வதி நதி கரையில பதகை சண்ட மண்டிதமான தேசத்துல உட்கார்ந்து உச்சாரப்பட்டாலாம் ஒரு தினம் எல்லாம் பண்ணிருக்கும் மகாபாரதம் எழுதியிருக்கும் வேதத்த நாளா பிரிச்சோம் புராணங்கள் எல்லாம் எழுதினும் தர்மத்தெல்லாம் பிரச்சாரம் பண்ணினோம் மனசுல சந்தோஷம் இல்லாமல் இருக்கேன்னு நினைச்சாரா என்னத்தையோ மறந்துட்டோம் மறந்துட்டோம்னு நினைச்சுன்னு போவான் இந்த புரியாது அங்க போனதுக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல ஓஹோ மணிபரச மறந்துட்டோமே அது மாதிரி ஏதோ ஒரு அபரிதோஷம் தெரிஞ்சது அதுக்கு காரணம் மட்டும் அவருக்கு நாரதர் எதிர்த்தா மகன்களுக்கு ஆறாவது பெரியவா அனுகிரகம் பண்ண வந்து விடுவாள் புண்ணிய புருஷாக்கு வியாசர் இருக்கிற தேசத்துக்கு வந்தாலும் வந்தவுடனே வியாசரை வியாசர் பூஜை பண்ணி தான் ஆசனம் கொடுத்து உட்காந்து வச்சு நமஸ்கரிச்சாள் நாரதர் காட்டார் பாரதம் எழுதினேள் பிரதிதா வேதார்த்தத்தை சொல்லணும்னே பாரதம் எழுதினேள் வேதத்தை நாளா பிரிச்சு ஏன்னா அக்னிஹோத்ராதி கர்மா நின்று போகக்கூடாதுன்னு பிரிச்சு வச்சு பல புராணங்களை எழுதினேள் உங்க மனசுல சந்தோஷம் இல்லாம ஏதோ குறை இருக்கே என்னன்னு காட்டாள் நீங்க சொல்றதெல்லாம் சரி காரணம் எனக்கும் தெரியலன்னார் வியாசர் சொன்னாலாம் நாரதர் சிஸ்டூ அவிச்சு கவிபம்லோகம் நாரதஸ்வாமி சொன்னாளா ஒரு மனுஷன் நைமிஷத்தில் போய் தபு மண்ணினாலும் வேதா மண்ணினாலும் வேதாந்திரவணம் மண்ணாலும் யம் மண்ணினாலும் மகாமந்திரங்கள் ஜபிச்சாலும் ஜானத்தடஞ்சாலும் தானங்கள் மண்ணினாலும் அதுக்கு வாஸ்தனம் பகவத் கிரவணம் இடம் சிஷ்டித அவிச்சு கவிபித்த பகவானுடைய கல்யாண குணகணங்களை கேட்பதும் அதை வர்ணிப்பதும் தான் ஒரு அஸ்தவமான பலம் இத்தனைக்கும் நீ இது எத்தனையை என்ன பாரதம் எழுதினேள் பகவானை பத்தி எவ்வளவு பேசினேள் எங்கேயோ போய் பேசியிருக்கேன் அது போராது ஸ்லோகத்தில் ஸ்லோகம் பகவான் நாமாவை உள்ள கொடுத்து எழுதணும் எஸ்மின் பிரதிஸ்லோகமப்தவத்யனந்திதாது பகவத் சம்பந்தமான நாமா உள்ள பூரணம் பகவன் நாமா பூந்து அந்த ஸ்லோகாபத்தமாயிருந்த மகான்கள் அத கழ்ப்பாள் தானம் பண்ணுவாள் ரசிப்பாளாக்கம் சுண்வந்தி காயந்தி கணந்தி சாதவ அல்லது கேக்கிறவாழ் இருந்தா சொல்லுவாழாம் கக்கரவாடும் சொல்றவாழும் இல்லை ஸ்வயம் காயந்தி தானே கானம் பண்ணுவாழாம் அப்படி சொல்லிண்டே இருப்பாளாம் காயந்தி கிரணந்தி சாதவ ஞானம் கூட பகவத் பக்தி இல்லாமனா சோபிக்காது நைஷ்கர்மியமபி அச்சுதாவர்ஜிதம் நோபதே ஜானமலம் நிரஞ்சனம் அப்படி ஞானமே பக்தி இல்லாம அது சோபிக்கிறது இல்லையா பிரகாசப்படுறது இல்லையா இந்த கர்மா பந்தகமான கர்மாவும் பண்ணி பக்தி இல்லாமத்தம் பண்ணி பகவதர்ப்பணம் பண்ணாம பண்ணி விட்டானா என்னமா கஷேமத்தை கொடுக்கும்னு கேட்டாள் நிச்சயம் கொடுக்காது அதையும் தவிர்த்து இந்த தோஷம் உள்ள கர்மாவில் அந்த தோஷத்தை விளக்குறதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கு அதத்தான் வந்து ரகசியம் அவன் எத்தனை கர்மா பண்ணாலும் பகவதம் பண்ணிவிட்டா தோஷம் போயிடும் எப்படி ஒரு விஷமுள்ள ஒரு மருந்த சோதனம் பண்ணிவிட்டா சுத்தி பண்ணிவிட்டா அது வந்து ரோக நிவர்த்தகமா கூட ஆயிடுதோ அது மாதிரி பந்தகமான கர்மாவே மோச்சகமா பண்ணினுடலாம்னு சொன்னாள் வாழ் சொன்னாள் கிம் அணிகண் தி மன கிம் நபஜந்தே ஜனஷிம்சரணம் மனசை அடக்கலையா சிவராசன பண்ணலையா பில்வம் எடுக்கலையா சுவாமியை பூஜை பண்ணலையா பண்ற மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த சிவாராசனத்தால மோசகமான சிவாராசனத்தை பந்தகமா பண்ணிட்டு மனசுல நினைச்ச நினப்புனாலே அவன் எத்தியாவலத்துல நினைச்சுடுறான் கிம் நனி கிருண்ணந்தி மன கிம் நஜந்தே ஜனம் அபிசந்தி பேதமாத்திராத் மோட்சோபாயேன புஷு நினைச்சா சிவாராசன மோற்றோபாயமான சிவாராசனத்தை மோற்றோபாயத்தினால விடுவிக்க கூடிய போய் கட்டும் பண்ணிடுறா இவனுடைய எண்ணத்தினால அபிசந்தி பேதமாத் மோற்றோபாய் சொல்றாள் அப்படி கர்மாவில் உள்ள தோஷம் போயிடுமாம் பகவதர்ப்பணம் பண்ணிவிட்டா ஆகினாலே ஈஸ்வரார்ப்பண வித்தியா கர்மம் பண்ணணும் பகவத் சம்பந்தம் இல்லையா அது கர்மாவும் பிரயோஜனம் இல்ல ஞானமும் பிரயோஜனம் இல்லை நீ எத்தனை தபசு பண்ணி என்ன எத்தனை வேதத்தை பிரிச்சென்ன பாரதம் எழுதி என்ன ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் பகவானை பத்தி பேசி ஒரு நந்தம் பண்ணுங்க சொன்னாலா சொல்லிவிட்டே போற நார்வரை சொன்னாலா என் கதையை சொல்றேன் கேளு मुने, அஹம் புராபவே கச்சனி பாலகேவோனூ பிரஷிர்விவிவிஷதேலாபலேகே தேத கிரீடனகேனுவர மாவிலே ஒரு வேதவித்துக்களுடைய வீட்டுல கூட்டின்றிருந்த ஒரு அம்மாவனுடைய பிள்ளைன்னா எனக்கு பால்யத்துல அப்பா தெரியாது அப்பா பால்யத்திலேயே காலமாயிட்டாள் எங்க அம்மா மகாசாத்வி யாராவது பெரிய வாழ் வந்தா தானும் நமஸ்காரம் பண்ணி என்னையும் நமஸ்காரம் பண்ண சொல்லுகள் சில பெரிய வாழலாம் வருஷா காலத்துல எங்க ஊர்ல தங்க வந்தாள் வந்தவுடனே அம்மா நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்னையும் நமஸ்கரிக்க செய்து பெரிய வாழ்க்கை சொன்னாலா என் குழந்த அநாதன் எனக்கு அப்புறம் ரசிக்கிறதுக்கு பந்துக்கள் உத்தரவு இல்ல திக்தேஷ காலாவியுன்னா பாலகப்பஞ்சாயனகா கழக்கு மேற்கு தெரியாது இந்த ஊருக்கு பேர என்ன சொல்ல தெரியாதா அந்த வயசா இப்ப நீ இருக்கையே போலீஸ் ஸ்டேஷன்ல காப்பன் உன் அப்பா பேரம்மன் அப்பாங்க நீ எந்த ஊரு தாங்கம் அதுக்கு சொல்ல தெரியாது கழக்கு மேற்கு தெரியாது அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் பெரிய என்ன கொண்டு போய் அம்மாவை பிடிச்சு விட்டாள் அம்மா சொன்னத்தனா தட்டுறதில்ல என்ன பண்ணேன்னு தெரியுமா அம்மா சொன்னபடி மகான்களுக்கு பரிச்சரியை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அவ குறுபடத்தை கூட்டுவது விசிடுவது ஸ்நானத்துக்கு போறபோது கூட ஓடுறது அவ வஸ்திரத்தை போய் சோதனம் பண்றது அவளுடைய சரணத்தை போய் பிடிக்கிறது இது மாதிரி அம்மா கையில் கொடுத்த மரப்பாச்சி எல்லாம் தள்ளிபிட்டு தேமைய பேகேர்த்தி கூட கூட ஓடுவேன் அவள் உலகம் முழுக்க நன்னா இருக்கணும்னு நினைச்ச அவள் அப்படிப்பட்ட மகான்கள் நாம் பண்ற சிசூஷை பார்த்து நான் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைச்சு விட்டாள் துல்லிய தரிசனம் சத்ரு துல்லிய தரிசனம் உள்ள மகான்கள் உலகங்கள்லாம் நன்னா இருக்கணும்னு நினைச்ச மகான்கள் நான் ரொம்ப நன்னா இருக்கணும்னு நினைச்சு என்னுடைய பார்த்துட்டு நான் சிசூஷ பண்றத பாத்துபிட்டு ரொம்ப கருணை பண்ணி விட்டாள் என்கிட்ட என்ன பண்ணினாள் சரியுமா நித்தியம் கங்கையிலே ஸ்நானம் பண்ணிட்டு வந்த உடனே என்ன உட்காத்தி வச்சு கோபால சரித்திரத்தை மனமுருகி நான் க்ஷேமமா இருக்கணும்னு ங்கள் தன் கிருஷ்ணகா பிரகாயதம் அனுகிரகேணவம் அனுகிரகேண பிரகாயதம் அனுகிரக புத்தியோட சொன்னாலா என்னமோ பொறி நமக்கு சொல்லி ஆகணுமே ஒரு மணி ரெண்டு மணி அப்படி சொல்லலையா தத் அன்வகம் கிருஷ்ணகா பிரகாயதம் அனுகிரகேணவம் மனோ சரித்திரம் பிரதிதினம் வருஷ அனுகிரியோட நான் க்ஷேமாயிருக்கணும் பகவத் பிரசாதம் பரிபூர்ணமா உதாகணம் அப்படி சொன்னாலா மன்னுடைய சுவாவம் லோகன் ஆயிரம் நினைச்சா அப்படி சொல்லுவாள் அவளும் க்ஷமாயிருக்கு நம்பி ஸ்ரவ முன்னேன் பிரதிதனம் கேட்க கேட்க எனக்கு என்ன ஆட்சி தெரியுமானால் பகவானை தவிர வேற கத்தி இல்லைங்கிற நம்பிக்கை வந்துடுது நாரா மான்களத்துல காட்ட புண்ணியம் பகவானிடத்துல அளவு ஹடன்தான் சர்வேஸ்வரன் தான் ரஷகன் அவன்தான் கதி அவன்தான் பலம் என்மாக்கு சாபல்யம் அதுதான் அப்படி தோணி போச்சு மகான் களத்துல கேட்டு கேட்டு அப்படி தோணி போயிடுச்சு ஒரு தினம் அவள் என்ன பண்ணினாள் தாங்கள் சாப்பிட்ட மிச்சத்தை எடுத்து பாத்திரத்தோட சாப்பிடுனா அவ சாப்பிட்ட மிச்சத்தை தூக்கி சாப்பிடுன்னு கையில கொடுத்தாலாம் சாப்பிட்டேன் என்னாச்சு எத்தனையோ தெமாவ பண்ணின பாபங்கள் எல்லாம் ஒரு முறை எல்லா பாப்பமும் போயிவிடுத்து நித்யாவா நாலு மணிக்கு எழுந்திருப்பாள் எழுந்திருந்திருப்பேன் மூணு மணிக்கு எழுந்திருந்து பாக்கிறேன் மகான்களை காணும் எங்கோ பரவட்டு போட்டாள் உடனே கத்தினேன் அம்மாட்ட போய் அலறியே மகான்களை போய் தேடுறேன்னே விரட்டிட்டு போறேன்ன அம்மா சொன்னாள் நீ என்ன விட்டுட்டு போடாது நித்தியம் முகத்த தரிசனம் பண்ணணும் நித்தியம் உன்னை பார்க்காம இருக்க மாட்டேன்னா அதுக்காக அங்கேயே அந்த பிராமண குடும்பத்துல எங்க அம்மாவே வேலை செஞ்ச நான் திண்ணில உட்காந்துருப்பேன் அம்மா வேலை செஞ்சு அவளுக்கு அண்ணன் கிடைச்ச பிறகு எனக்கு அண்ணன் கொடுத்து நான் சாப்பிட்ட பிறகு எங்க அம்மா சாப்பிடுவாள் அப்படி என்ன ரெட்சி சென்றிருந்தாள் ஒரு தினம் மழைக்கால் இருக்கு வேலை செஞ்ச வீட்டுல அம்மா பாலக்கிள்ள தவறி ஒரு சர்பத்தை எல்லாரையும் கடிக்குதா கடிக்காது காலை நினைச்சு கடின்னு அனுப்பிச்சானா வந்து கடிச்சது எங்க அம்மாவே கடிச்ச உடனே எங்க அம்மாலரினால இருந்து என் பெயரை சொல்லி நான் கிட்ட போறதுக்குள்ள எங்க அம்மாக்கு பிரஜதவரி போச்சு அப்ப என்ன நினைச்சேன் தெரியுமா சர்வேஸ்வரன் அம்மான்னு எனக்கு ஒரு பிரதிபந்தகம் இருந்தது அதையும் போக்கி தன்னை பதிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வசதி பண்ணிவிட்டான்னு நினைச்சு பரவாயில் அனுகிரகம் எது கொடுக்கும் எது மங்களத்தைத்தை கொடுக்கும் தாபத்தை கொடுக்கும் பிருக்கு தானே தெரியும் அப்படிப்பட்ட பிரபு அம்மானு எனக்கு ஒரு பந்தம் இருந்தது அந்த பந்தத்தை போக்கணும்னு அனுகிரகம் தீர்மானம் பண்ணி வடக்கு திக்கு நோக்கி பரவ ததா ததீசாம் நோக்கி ஓடினேன் அம்மா இருக்கிற மட்டும் போகலே ஏன் நான் வரண்டு போகலேன்னா முன்முகத்தை பார்க்காமனா இருக்க மாட்டேன்னு கதலினாள் அதையும் தவிர்த்து அவள் தன்னே என்னே அவள் ரட்சிக்கிறதாக நினைச்சிருந்தாள் அவளோ ஸ்திரீ ரொம்ப மௌடியம் ஆசல்ல குழந்த போனா வண்டி மேல ஏறி விடுமோனு பயப்படுவள் ஆனா கூட இருந்து ரஷிப்புமோனா அவளே கிங்கரி கேர் வீட்டுல என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டு வேலை செய்யறவள் அப்படி இருந்தும் நிர்கத்தியான என்னத்திலே அளவு கடந்து அனுபவிச்சு விட்டாள் வச்சு விட்டாள் அவள் என்ன ரெச்சு விட்டாள் எங்க அம்மாக்கு தெரியலே ஈஸ்வர சவசேலோகாரு உலகமானது சர்வேஸ்வரனுடைய கையிலே மரத்தினால பண்ணினே பெண் பம்ம எங்க அம்மா புரிஞ்சுக்கலோக்கு ஆட்டம் குறைச்சல் பொம்பலாட்டத்துல முப்பத்தி ரெண்டுச்சந்திரனுக்கு எழுபத்தஞ்சுக்கு அவன் கழுத்துல போட்டு ஜாத்தியர் பொம்மை கொண்டு அப்படி கைட்டு ஏரியும் புதுக்குடி ஜாமநாத குருக்கள் அப்படி அப்படி பண்ணி ஆட்சி வைப்பார் குழந்தையா இருக்கிற போது கதறி குடும்பத பாத்துவிட்டு அவன் நிஜம் மாதிரி தோணும் அப்படி ஆட்டம் ஸ்திரீ பொம்மைக்கு தான் அதனால இந்த உலகத்தை பகவான் கையில வச்சிருந்து பொம்மலாட்டக்காரன் கையத்தை புடிச்சுட்டு ஆட்டரா போல அவன் உன் கர்மாவாக கையத்தை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான் என் பிரபு அவ எங்களு அம்மா காத்த நாள் இருந்தேன் அம்மா காலமானதே பிராதிஷ்டம் திசுத்தரம் உத்தரவிக்க நோக்கி ஓடினேன் எத்தனையோ நகரம் எத்தனையோ கிராமங்கள்லாம் தாண்டிக்கின்றீர் ஒரு பெரிய காட்டுல போய் பல நாட்கள் ஆனதே நடந்தம் பண்ணி ஜலத்தை கரையில வந்தேன் கரையில வந்தவுடனே மகான்கள் பகவத்குடன் சொல்ற போது சர்வீஸ்வரனே வர்ணிச்சாள் வர்ணிச்ச மூர்த்தியினுடைய மங்கள சரணத்தை அப்படி பார்த்தேன் சரணத்தை பார்க்க பார்க்க கொஞ்ச நாள் தெரிஞ்சது உடனே முழங்கால் தெரிய ஆரம்பிச்சது தொட தெரிஞ்சது பகவானுடைய இடுப்பு தெரிஞ்சது அவனுடைய உதரம் தெரிஞ்சது மார்பு தெரிஞ்சது கண்டம் தெரிஞ்சது மந்தகாச முகம் தெரிஞ்சது திவ்யமான ரத்தன கிரீட்டம் மகர குண்டலம் கல்யாண கட்டாட்சம் இத்தனையும் தெரிய ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு உள்ள பார்க்கிற போது ஹரிகின்றாள் யாதிதரணம் போஜம் பகவத் சரணத்தை அப்படி உள்ள பார்க்க ஆரம்பிச்சேன் அதுல இருந்து மேல மேல மேல மேல சுரூபம் அப்படியே தெரிஞ்சுட்டு தூன்றாள் அப்படி அப்படி திவ்ய தரிசனமா அப்படி கண்டேனுங்கிறாள் நாரவர் ஜென்மாத்தரத்துல என்ன காரணம் நாள் ஆண்களிடத்துல பகவத் குணம் காட்ட பெருமைங்கிறாள் அதனால பட்டத்திருக்கு குருவாயிருப்பன பார்த்து பார்த்தபடி எனக்கு நிற்கணும் நாள் சூரியஸ்பிரீடம் காண்லாசம் சுனாசாடோகாண்டலயுகம் கண்டோஜல்கௌஸ்துபம் ரூபம் மனமடல ஸ்ரீவத் சதிப்பிரம் பஜே கண்டேன்கிறாள் நாலவர் கண்டா போல நான் கண்டேன்கிறாய் அவன் உதயகால சூரியன் போன்ற நவரத்ன ஹஜிதமான ஊர்வதிலுலிதமான போன்ற கண்ணம் மகரகுண்டல போன்ற கண்டம் விஸ்தமான மாரு சதுஜம் சக்கிரம் கதே கஜேந்திரன் உடுத்து பத்மம் வனமலே கௌஸ்துபம் ஸ்ரீவத்சம் முறக்காஞ்சி திவ்யு அங்குளிய ஆச்சரியமான பீதாம்பரம் ஸ்வர்ண காஞ்சி ரத்ன கங்கணம் யோகித்தேயமான மங்கள காத்திரம் தரிசனங்கிறார் அப்படி உள்ள பார்த்தாளாம் நாரதர் ஜென்மாந்திரத்திலே அப்படி பார்த்தேன் சில தினமான உடனே இந்த சுரூபம் மறைஞ்சது மறைஞ்ச உடனே தூங்குறவன் கையில இருக்கிற வஸ்து புனிங்கனா இப்படி கத்துக்கணும் அந்த மாதிரி கத்தினேன் உடனே அசரீர வாக்கு ஆகாசத்துல சொல்லி அப்பா இந்த ஜென்மாவிலே இவ்வளவுதான் உனக்கு தரிசனம் அடுத்த ஜென்மாவிலே பிரம்மபுத்திரனாக ஆகி வியாசருக்கு சந்தேகம் வந்து அவருக்கு போய் பகவத்குணத்தை உபதேசம் பண்ணி பாகவதன் எழுதும் முடியா பண்ண போறேன்னு சுவாமி சொன்னாளா பாகவதன் சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னாள் அப்படி நாரத சுவாமி வியாசருக்கு அனுபவமனையான மகா சரித்திரம் இப்பவும் ராத்திரி பாகவதன் விதத்தை பிரம்மனுஷ்டாலுக்கு உபதேசம் பண்ணி பிரம்மனுஷ்டால் கங்கா தீரத்திலே மகாபாகவதான பரீட்சத்திற்கு சொல்வதற்காக வருவதும் சுகஸ்து அவதூத்தாள் பதிமூணு ஸ்லோகம் சொல்லி கோபாலனுக்கு நமஸ்காரம் பண்ணி ப்ரம்மநாரம் எது மைத்ரேயாதம் முதலிய புண்ணியச்சரித்திரம் ராத்திரி நந்தி ோிவா விஷ்ணுலாஜி ஜிஷ்ணு பகவதி கண்டகி பூரி குடும்பிரி கே ஜய ஜய கே जय சுரமர்ஜி ரமிய கஜி சைலு மகி கு மங்களமம்புஜவாதி மங்களதாயி மஞ்சுகதே மதிமாரிணி மஞ்சுளபால வினோதே முனி ஜனபால மோதி கலி சணவர்ஷிணி சாதுனு ஜய ஜயே மதுசூதனோ மோத விதா ஜீவனஸ்மரணம் பரமாத்மா சர்வேஸ்வரன் ராமகிருஷ்ணாதிகளாய் பல அவதாரங்களைச் செய்து லோகானுகிர்த்தம் கீழ்ப்பட்டதான மானுஷமான லோகத்தில் வந்து வசித்தாள் அந்த சரித்திரங்களையெல்லாம் வியாச வால்மீகி பிரபதிகள் உத்தம கிரந்தமாக ரச்சனை பண்ணி அத காதால காட்ட மாத்திரத்தினால நம்ம துரிதங்கள் எல்லாம் விலகி சமஸ்தாபங்களும் விலகி சகலக்ஷேமத்தையும் அடையும்படி அனுகிரகம் பண்ணியிருக்காள் இப்படி காதால காட்டா புண்ணியம் கண்ணால பார்த்தா புண்ணியம் வாக்குனால ராமா சிவான்னு சொன்னா புண்ணியம் ஆலயத்பு காலால் நடந்தா புண்ணியம் நமஸ்கரிச்சா புண்ணியம்னு சொன்ன மதம் நம்ம வைதிகமான மதம் காதுனால கட்டுட்டா போரும் சர்வபாபங்களும் போயிடுமா இது மாதிரி ஒரு காருண்யம் உள்ள மதம் வேறு ஒரு மதத்தையும் பார்க்க முடியாது ஸ்ரவணத்துக்கு ஒரு பலம் இருக்கு வீட்சணத்துக்கு ஒரு பலம் இருக்கு ஸ்மரணத்துக்கு ஒரு பலம் இருக்குன்னா நம்ம வைதிகமான மதம்தான் இந்த ரகசியங்களையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு இப்படி அனுகிரகம் பண்ணின புண்ணியமான மதம் ஸ்ரீமத் பாகவதம் என்ற உத்தம கிரந்தத்தை வியாசாச்சாரியால் ரச்சனை பண்ணினாள் நாரத பிரசாதத்தினாலே அதைகாதி மகர்ஷிகள் எழுதின பெருமை வியாசர் எழுக்கு எழுதினாள் எழுதின காரணத்தை மனசாந்தி ஏற்படாமல் நாரதர் வந்து நாரதரை நமஸ்கரிச்சு வேண்ட நாரதர் சுவாமி பாகவதம் எழுதும்படியா சொன்னாள் பகவத்குணம் தான் சொல்லி தான் ஜென்மாந்தரத்துல சாதுசங்கத்தினால பகவத்குணம் கேட்ட பெருமை இல்ல சொன்னால் பூர்வ சரித்திரத்தில் சுகர் வந்து என்னவா அத்தியனம் பண்ணினாள் காட்டாள் சுக்காச்சாரியால் ஒரு இடத்துல தங்கி இருக்க மாட்டாளேன்னு அதுக்குதான் நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியகான் நாள் பாவோதத்த வியாகர் எழுதினாள் எழுதிவிட்டு அவரே ஆச்சரியப்பட்டாளா இந்த சித்திரம் எழுதினவனே பொம்மையை பார்த்துவிட்டு என்ன இவ்வளவாக அமைஞ்சு போச்சேன்னு சந்தோஷப்படுவோம் கண்டறந்ததே எஸ் ஷம்சோ ஜப எந்த காதல உருந்தாபூர்மா சூயமானாம் நாள் நுதாயம் காட்டப்புறமில்லை காக்கிற போதே பக்தி உண்டாருதான் பக்தி உற்பத்தியே நாள் வரதேன் சொல்லல வரண்டடத்துல ஜலம் வரா போல பக்தியே இல்லாத ஒரு ஜீவன் காட்டான்னா பக்தி உண்டாயிடுமா பாகவதம் காட்டா அந்த பக்தி என்ன பண்ணும்னால் பாகவதம் காட்டு அப்படியே மனசு உருகிக்குது ஆனா அதுக்கு பக்தின்னு அது என்ன பண்ணும்னாள் சோகத்தை போக்குமா துக்கம்னு ஒண்ணும் சோகம்னு ஒண்ணும் துக்கம்ங்கிறது நமது கஷ்டம் பிறருக்கு தெரிஞ்ச கஷ்டத்துக்கு துக்கம்னு பேரு பிரதாரிடத்துல சொல்ல முடியாம சிலவனுக்கு மனசுல துக்கம் இருக்கும் பத்திரிகிட்ட சொல்ல மாட்டான் புள்ளேட்ட சொல்ல மாட்டான் அப்பாட்ட சொல்ல மாட்டான் அம்மாட்ட சொல்ல மாட்டான் ராத்திரி படுத்துக்கிட்டு கண்ணால் ஜலம் அதுக்கு ஔஷதமே இல்லை மருந்தே இல்லை அதுக்கு பகவத் குணம் தான் மருந்து சோகம் போயிடும் மோகம் போயிடும் அஜ்ஞானம் போயிடும் ஜரம் போயிடும் கழுத்தனம் போயிடும் பகவத்குணம் கேட்டு அப்படியே நரம்பெல்லாம் சரியாயிடும் அனர்த்தங்களை எல்லாம் போக்குமாம் பகவத்குணம் பகவானிடத்துல பக்தி பகவத் குண சிரவணத்தான மரணம் அந்த பக்தி அனர்த்தங்களை போக்குமா நமக்கு எது வேண்டாததோ அதுக்கு அனர்த்தம்னு பேர் நமக்கு வேண்டாத நாம் வேண்டாத சாமான்லாம் எத்தனையோ இருக்கு துக்கம் இருக்கு வேண்டாத பதார்த்தங்கள்ல எத்தனையோ இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து பாதிக்காமல் பண்ணுமாம் பகவத்குணம் இதை உலகம் தெரிந்து கொள்ளலே அதற்காக வியாசல் பகவத்குணத்தை எழுதினாலாம் பாகவதம் எழுதினாலாம் லோகசே அஜானதோ வித்வான் சக்கரே சாத்வத்தை சம்ஹிதம் இதனால புத்திமான்கள் என்ன பண்ணணும்னால் ீமா க புனியம் கோவிந்த கீர்த்தகவணத்தை நித்தம் சொல்லணும் நித்தியம் கணும் ஜென்மா சபலமாகிடும் அப்படிப்பட்ட மகாபுணியச்சரித்திரம் இப்படி அமஞ்சதேன்னு வியாசரே சந்தோஷப்படுறாள் அப்படி உத்தம கிரந்தத்தை வியாசார எழுதி ஸ்மரிச்சால் இது ஆருக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்னு ஓடி போன சுகாச்சாரியால் திரும்பி வந்தாள் பாகவதத்தை எழுதின உடனே நஷ்ட லாபம் ஓடி போன சுகர் திரும்பி வந்து எனக்கு பாகவதொடுக்கும் நாளா ஏன் நாள் நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியாக நாள் பாகவத்தாளுடைய கோஷ்டியை பண்றதுல ஒரு கல்யாணம் பக்தா பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம்னு அதுக்காக அத்தியனம் பண்ணினாள் சுக ஸ்ரீதர சுவாமி ஜனப்பிரியாங்கிறதுக்கு அர்த்தம் அப்படி பண்ணினாள் அப்படி சுகாச்சாரியாள் பாகவதாலை தரிசனம் பண்ணுவதற்காக பகவத் குணத்தை அத்தியனம் பண்ணி சொல்வதா தீர்மானம் பண்ணினாலும் எங்க போய் சொல்றதுன்னு பார்த்தாள் அந்த சமயத்தில் பரீட்ச சக்கரவர்த்திக்கு பாகவதி வந்தது ராஜா எதுக்காக கங்காதீரம் வந்தால் சோகுனகாதிகள் அதுக்காக பரீட்சத்தினுடைய உத்தர்த்திய போய் சொல்றாள் பரீட்சத்து அர்ஜுனுடைய அர்ஜுனுடைய புள்ள அபிமன்யும் அபிமன்யுனுடைய பத்னி உத்தரே உத்தரேனுடைய கர்ப்பத்தில இருந்து பிறந்தவன் பரீட்சித்து சசிய ஜென்மம் ஆச்சரியம் சிவனகாரிகள் பிறப்புலேயே ஆச்சரியமா பரீட்சித்துக்கு பகவான் கர்ப்பத்திலேயே போய் ரட்சிச்சாளா பாகவதன் கேட்கறதுக்கு ஒரு பக்தன் வேணுமையே ரசிகன் கர்ப்பத்துக்குள்ளே போய் ரட்சிச்சு வச்சிருக்காள் ஏதோ இந்த தீயிலிருந்து மட்டும் ரட்சிக்கல இந்த கலி கோரமான கலி பகவத் குணத்தினுடைய பெருமை புரியாது இது மட்டமா தோணுமான் பாபவசத்தினால எது பரம அது மட்டமா தோணும் இது சின்னதுன்னு தோணுமா அப்படியே பேரி மாத்திரைய முட்டாள் சின்னதுன்னு நினைக்கிறான் அரை குந்துபணி பேரி மாத்திரையை கொடுக்கிறார் டாக்டர் இதை சாப்பிடுங்கிறார் அஞ்சாவது ரூபாய் ஒளிக்கு போகும்னா இது என்னமா போகுங்கிறார் நான் இரநூறு பவுண்டு இருக்கேனே இது என்னமா இந்த சின்ன அரை குந்துபணி என்ன பண்ணுங்கிறார் இனிமே இவனுக்கு மேல பவுண்டு வாங்குறதுன்னா எதை கொண்டு வரதான் களிமண்ண ஒட்டி கொண்டு கொடுக்க வேண்டியதுதான் நிறை வைக்க வேண்டியதுதான் இவனுடைய யுக்தி இல்லாம செல்லாதது அது ஔஷதத்தினுடைய சக்தி வஸ்து சக்தி அது அது மண்டத்தை பண்ணித்தான் தீரும் அது அது மாதிரி பண்ணிவிடும் அது மாதிரி பகவத்குணத்தினுடைய பெருமே அது அந்நியரிஷம் பரீட்சத்தை பகவான் பகவத்குணம் கருப்பதற்காக ரட்சிச்சாடா அதுக்காக பரீட்சத்தினுடைய உற்பத்தியை போய் சொல்ல ஆரம்பிக்கிறாள் பாரத யுத்தத்தில் துரியோசனாதிகளை ஜெயிச்சு விட்டாள் பாண்டவாள் அந்த கோபத்தினாலே துர்யோசனுடைய கட்சியைச் சேர்ந்தவன் அஸ்வத்தாமான் பிராமணன் அவன் திரோணாச்சாரியருடைய பிள்ளை அவன் தன் எஜமானனான துர்யோசனனுக்கு திருப்தி பண்ணி வைக்கணும்னு உப பாண்டவால போய் பாண்டவாளுடைய குழந்தைகளை ராத்திரியில போய் வதம் போய்விட்டார் மகாபாரத யுத்தம் பதினெட்டு நாள் கடைசி நாள் அன்னைக்கு ராத்திரி பனிரெண்டு சுவாமி இந்த பதினெட்டு நாளும் பரமேஸ்வரன் பூதா கிருதியாய் பாண்டவாழ் படுத்து பூதாரத்தில் காவ காத்து இருந்தாள் உள்ளக்கள் வராம ஹூ மாதிரி எதுக்காக அர்ஜுனன் பாருபம் வாங்கிறதுக்காக ஸ்ரீருதொல்லி ஆராதிச்சா ஹிமோ பாணமூர் பத்திய அமந்திரா திரம்பிய சிவோகணேபீ ஒரு பில்லம் ஒரு ஜலம் மந்திரம் தெரிஞ்சோ தெரியாமலோ பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டா அந்த குடும்பத்தை மறக்க மாட்டாளாம் வாங்கிறதுக்காக இருக்காள் பதினெட்டாவது நாள் நித்தியம் அகோராத்திரம் இருந்த ராத்திரி முக்க இருந்த பிரபு அன்னைக்கு மட்டும் யுத்தம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி பதினஞ்சு நாளைக்கு பரபிட்டு கைலாசம் போயிட்டாள் பரமாத்மாட்டாள் உப பாண்டா ராத்திரி இருட்டில் வந்தான் பரமேஸ்வரனும் காவல் இல்ல உள்ள திருஷ்டி படுத்த கட்டு இல்லை அவனை போய் நிகரம் பண்ணிவிட்டான் ரொம்ப உப பாண்ட் கத்தாலே இது தெரிஞ்சு திரௌபதி வந்து கதறினாள் அர்ஜுனன் இதை வந்து பார்த்தான் திரௌபதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு தோணித்தது திரௌபதி கூப்பிட்டு சொன்னான் க்ஷத்ய ஸ்திரீ ஆகினால் அவளுக்கு எதை சொன்னா துக்கம் நிவர்த்தியாகுமோ அந்த சொல்ல சொன்னான உன் குழந்தைகளை யாரு ஒட்டினானோ அவனுடைய திலையன தலைய நான் நாளைக்கு உதயமானதே அஸ்தவனத்துக்குள்ள கொண்டு உன் கையில கொடுக்குறேன் புத்திரா அப்படி சொன்னா அதே மாதிரி சுவாமி தேரை வச்சு காத்துட்டு இருந்தாள் உதயமாச்சு தேர்ல ஏறிண்டு போய் அஸ்வத்மா தெரிஞ்சது நந்து யுத்தம் அஸ்வத் தாமாக்கும் அர்ஜுனனுக்கும் அஸ்வத் இன்னைக்கு அர்ஜுனோட நம்மால சண்டை போட முடியாது ரொம்ப வேகத்தோட இருக்கான்னு ஓட ஆரம்பிச்சுட்டான் இங்கயா ஓடி ஒளிஞ்சு நிடுவோம்னு தேரோட ஓடி ஓடி பின்னாடி தரத்திக்கிட்டே போனா அர்ஜுனன் அஸ்வத்மா அவனுடைய குதிரை சாந்தமா போயிடுது ரொம்ப சூந்து போச்சு உடனே திடீர்னு குதிரையை திரும்பினான் என்ன பண்ணினா அவனுக்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண தெரியும் தெரியாது அதை எடுத்து பிரயோகம் பண்ணிவிட்டார் அஸ்திரம் பிரம்மஹீரோ நாமத்மத்ராணம் திஜாத்மஜா அவன் அப்பா இவனுக்கு சொல்லிக் கொடுக்கல அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார் அத்தனை பக்தியா இருந்தான் யேசியன் அவனுக்கு சொல்லிவிட்டார் அஸ்வத் தாமாக்கு சொல்லிக் கொடுக்கல துரோணர் அதை பிரயோகம் பண்ணிவிட்டார் அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் ரெண்டும் ஆகாசத்தில் சண்டை போடுறது சுவாமி சொன்னால் அர்ஜுனா நீங்க ரெண்டு பேரும் போடுற சண்டை உலகத்தில எல்லாம் தீ பறக்குறது தவிக்கிறது ரெண்டையும் சேர்த்து உபசம் பண்ணிவிட்டார் பண்ணினதே கீழே தேர விட்டு இறங்கி அஸ்வத்த மாவிலிருந்து கீழே இழுத்தான் அர்ஜுனன் நான் கயத்தினால கால இருந்து கழுத்து பறிந்து கட்டினான் சுவாமி தேரவிட்ட பிரபு கீழே இறங்கி ஓடி போய் என்னதுக்காக அவனை கயத்தை போட்டு கட்டுறேன் அர்ஜுனும் வட்டமாட்டேன்னு தானா பிராமணன் குருவனுடைய புள்ளே நான் பிரம்மகத்தி பண்ணுவேனா அத்தனை ஆபத்திலையும் அத்தனை துவேஷத்திலையும் மகான் சும்மான்பி ஆத்மகனம் ஆத்மாவே கொன்னவன் பிள்ளைன்னா ஆறு ஆத்மாவி புத்திராமாசி அப்படிப்பட்டவனா இருந்த பொழுதிலும் அவனை கொல்ல இச்சப்படலையாம் அர்ஜுனன் சுவாமி நிர்பந்தம் பண்ணினாலா நீ சொல்லிவிட்டே அதெல்லாம் பாதகம் இல்லை விட்டுனாளா என்னத்துக்கு சுவாமி இந்த பிரம்மத்தியை விலக்கி வாங்கினாள் என்னத்துக்காக இப்படி சொல்லிக் கொடுத்தாள் தர்மம் கிருஷ்ணேனோதா சுவாமி தர்மத்தை பரீட்சித்தாளா ரெண்டு பரீட்ச சுவாமியினுடைய மனசுல என்னம் அர்ஜுனனுக்கு குரு பக்தி எவ்வளவு இருக்குன்னு பரீட்சை பண்ணுவோம் ஏன்னா இவரும் ஒரு குரு கீதோபதேசம் பண்ணிருக்கா இப்ப குரு புத்திரனை வதம் பண்ணினா இவருக்கும் ஒரு கத்தி வச்சிருப்பான் அதை கண்டுபிடிப்போம்னு ஒரு அண்ணம் இன்னொரு எண்ணம் என்னன்னா சுவாமி கீதையில என்ன சொல்லியிருக்காள் அர்ஜுனா தெய்வமான நான் நேரம் வந்து சாஸ்திரத்துக்கு விரோதமா சொன்னா கூட நீ கேக்கூடாது தஸ்மா சாஸ்திரம் பிரமாணத்தை காரியாகாரிய விவசித்தோன்னு சொல்லியிருக்காள் அது உரைச்சிருக்கா இந்த மருந்து இந்த கீதை மனசுல பார்க்கணும்னு எண்ணம் அதுக்சதா ஆணேனு தீ மகானேந்திரா வியாச மகாத்மா இந்த காலங்களிலே ராகத்வேஷாதி நிலகுமா துவேஷம் வலுக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல சாந்தி ஏற்பட்டுதான் மகான்கிறாள் யானை ஷமா சக்தம் சக்தி இருக்கிற போது ஷம வருமா எத பண்ணி மகான்னு சொல்றாள் அர்ஜுனனை சுவாமி அப்படியானா நீ ஏன் பிரதிஜை பண்ணினேன் ஒண்ணு பண்றேன்னா திரௌபதி கொண்டு போற அவட்ட சொன்னா வட்டிப்படுறேன் சரி கட்டி தூக்கும் பசுவாஷ்மிதீட்சியிருஷ்ண அபகம் புரோசுத்திருபய அோபேத்தியம் பிரிய சாரிதம் சுவாமி தேர்ல தேர ஊற்றினாலாம் அஸ்வத்தாமாவையும் கயத்தை கட்டி தூக்கி போட்டு போனானா அர்ஜுனன் திரௌபதி எந்த இடத்துல கதறிட்டு இருக்காளோ குழந்தைகளை வசம் பண்ணி இடத்துல அங்க கொண்டு போய் அப்படி கட்டி கொண்டு போய் தொம்பம் பன்னியை கட்டி போடுறா போல ததாகிருத்தம் பசுவத் பாசபந்தம் கைகால் எல்லாத்தையும் கட்டி கொண்டு போய் திரௌபதி கீழ கொண்டு போய் தள்ளினான் அர்ஜுனன் அவாகம் கர்ம ஜுகுசித்தேனா கீழ கீழ குனியினானா வெட்கமா இருக்கான் துரியோகனே கோவிச்சுக்கண்டான் அந்த குழந்தைகள் என்ன பண்ணிட்டு போய் ஒட்டினேன்னு கேட்டா அவன் எஜமானனுக்கு கூட அப்படியான காரியத்தை பண்ணி கீழகே புனிதானா திரௌபதிக்கு யாரு தன் குழந்தைகளை பண்ணோம்னு அது மட்டும் தெரியாது பார்த்தால் ஆறு அபகாரம் பண்ணது குரு தங்க பர்த்தாக்களுக்கு குருவான துரோணருடைய புள்ளேன்னு பார்த்தாலாம் என்ன பண்ணினான் சரணத்துல நமஸ்காரம் பண்ணிவிட்டாலாம் அஸ்வத்தமாக கருணையினாலே வாமஸ்வபாவாங்கிறாள் எப்பொழுதும் மங்களமான ஸ்வபாவம் உள்ளவளாம் எத்தனை ஆபத்திலையும் தர்மத்தை விடாதவளாம் திரௌபதி கருணையினால் நமஸ்காரம் பண்ணினாளா நமஸ்காரம் பண்ணிவிட்டு பர்த்தாவை பார்த்து கத்தினாளா அவு தூட்டு என்ன பாபம் பண்ணினோமோ அஞ்சு குழந்தைகள் ஒரு நிமிஷத்துல வதம் பண்ணி போயிட்டாள் மறுபடியும் பிரம்மசாபம் வரணுமா குடும்பத்துக்கு திரும்ப திரும்ப சொல்றாள் டயந்து அவ தூட்டுவோ அவ தூட்டுவோம் கத்தினாலாம் பிராமணன் அதோட ஜானி நம்ம குடும்பத்துக்கு குரு இத்தனை வருமா இருந்தாள் பிரம்மசாபம் வந்த குடும்பமும் ஆடு கடிச்ச செடியும் விடுபடாது என்ன குரு குருங்கிறையே நான் அவங்க கிட்ட ஒரு அட்டனை சொல்லிக்கலையே நாள் ரோணாச்சாரியரே புத்த ரூபேன இருக்காள் நாளா பகவான் பிரஜா ியர புன இருக்காளத்தியத்தை்தூட்டுங்கோன்னு சொல்லிவிட்டு இன்னொரு காரணம் சொன்னாள் என்ன ஆத்மவத் சர்வஹூதானின்னு சொல்லியிருக்கோம் நான் எப்படி இப்ப குழந்தை மறிச்சு கலர்றேனோ இது மாதிரி அஸ்வத்தாம் அவனுடைய தாயார் இருக்கா அந்த அம்மா அழவாண்டாம் தேவதர்த்த தெய்வமா நம்பினவடாம் மகாபதிவர்தையாம் அஸ்வத்தாமாவுடைய தாயார் அந்த அம்மாக்கு இந்த சோகம் வரவாண்டாம் நான் கலர்றா போல வரவாண்டாம் ஊத்து விடுவோம் ஊத்துவிட்டுவோம்னு சொன்னாளாம் பகவான் அர்ஜுனன்லையில ஒரு சிக் அதுவே பிராமனுக்கு ஒரு பெரிய தண்டம் சிகை எடுக்கிறது கத்திரிச்சு அந்த ரத்னத்தை எடுத்துட்டு அவன் அனுப்பிச்சு விட்டாள் பரவான் அவன் விஸ்வத்தாமா பரவிட்டு போயிட்டான் இங்கே பாண்டவாள் பகவத் அனுகிரகத்தினாலே மங்கள ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணிட்டாள் சுவாமி கூட இருந்து பாஞ்சஜன்யம் தன்னுடைய சங்கத்தாலே திவ்ய பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சாள் பாஞ்சஜன்யாபிஷேகஸ்து ராஜா அமிர்த முகோபவது பட்டாபிஷேகம் சுவாமி தங்கையாலே சங்கத்துல தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணினாள் பெரிய கோஷ்டியில புஷ்ப மாலையோட பீதாம்பரத்தோட அந்த சமயத்துல அஸ்வத்தாமா என்ன பண்ணிவிட்டான் ஒரு ஸ்திரீ வந்து நமக்கு உயிர்ப்பிச்சை போட்டு காப்பாற்ற முடியா ஆயிட்டு பாத்தியாவன் கட்டி கொண்டு போய் இவன் பீமன் மட்டணம்னு சொல்லி கடைசியில் அவ்வாண்டாம்னு சொல்லி அவை எனக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்து நான் பேச பாண்டி பாண்டியழைஞ்சது உடனே அவ கத்தினாள் அவ குடும்பத்துக்கு கஷ்டம் வந்தா பகவான ஸ்தோத்திரம் பண்ற வழக்கம் பகவான கதரி கிருஷ்ணகிருஷ்ண மகாபாக தேவகி நந்தனாவியோமியரமானது உள்ள பூந்திருக்கு தீ எரிஞ்சு உள்ள போயிருக்கு அந்த அஸ்தத்துக்கு பதிலாக என்ன கொடுத்துறேன் என் குழந்தைய உங்க சரணத்துல போட்டுட்டு போறேன் நீங்க காப்பாற்றணும்னு கதலினாலா சுவாமி வந்து தன்னை வேண்டிய பிறகு ஒரு ஜீவனை விடுறது ஒரு ஜீவனை ரட்சிக்கிறதுன்னு விடுவாளா ரெண்டு பேரையும் ரட்சிச்சு கர்ப்பத்துக்குள்ள போய் பரமாத்மா குழந்தையும் ரட்சிச்சு அவளையும் ரட்சிச்சு இந்த பட்டாபிஷேக சந்தர்ப்பத்தில் அப்பாண்டவாஸ்திரத்தையும் சுவாமி சமனம் பண்ணி பாண்டவால அம்மா வந்து பார்க்கணும் இந்த சந்தர்ப்பத்துலன்னு குந்திக்கு சொல்லி அனுப்பிச்சாள் பதிமூணு வருஷமா விதுர கிரகத்துல குந்தி இருந்திருக்காள் கூட காட்டுக்கு வருவேன்னு கதறினாள் பாண்டவாலெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாள் விட்டார் யாசர் அம்மா வராதேன்னு சொன்னா கேக்கலையா அதுக்காக ஓடி போட்டாளா அம்மாவை அழிச்சுன்னு போனா அவ கஷ்டப்படுவேன்னு பதிமூணு வருஷமாச்சு குழந்தைகளை பார்த்து அவள் பார்க்கணும்னு கும்பிடு வரை சொன்னால் இது மாதிரி மங்களமா இன்னும் பார்க்கல பாண்டவர்களே அவள் என்ன நினைச்சுன்னு வந்தாள் அஞ்சு குழந்தைகளையும் திரூபதியோட ஆலிங்கனம் பண்ணிக்கணும் பட்டாபிஷேக கோலத்தோடேன்னு தாயார் நினைச்சுக்கிட்டு வந்தாள் குழந்தைகள் திவ்ய சிம்மாசனத்துல திரூபதியோட ஜுலிக்கிறத பார்த்ததே இது மாதிரி உயிரோட குழந்தைகளை கொண்டு கொடுத்தது பகவான் கோபாலன் தான் அவனை என்ன ஸ்லோகம் பகவத் சரணத்தில் போய் கிருஷ்ணா வாசுதேவகீ நந்த நந்தகோபுமோவிய நமோ நம நம பங்கஜலா நம பங்கஜ மாலி நம பங்கஜே நமஸ்தே பங்கஜே பகவத் சரணத்துல போய் நமஸ்காரம் பண்ணினாள் குந்தி சொன்னாளா குந்தி இப்படி நமஸ்கரிச்சது சுவாமி சொன்னாளா நான் குழந்தை அம்மா நீ அத்தை பெரிய விழாச்சேன்னாலா அது குந்தி சொன்னாளா நமஸே புருஷம் ஈஸ்வரம் பிரகதம் லட்சியம் அந்தரவாஜோமே மூடதியம்சார கதம்ிய குழந்தைய ஆதிபுருஷன் நமசே புருஷம் பாதியம் நீ மாயம் ஈஸ்வரம் பிரகே பரம் நீக்கிறவன் சாான்ய ஜீவராசி உன்னை கண்டுபிடிக்க முடியாது அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பயிர் அவஸ்திதம் மாயேங்கிற ஒரு தெர உன்ன மறைச்சிருக்கு மகான்களான மகர்ஷிகளுக்கு பக்தியோகத்தை உபதேசம் பண்ண வந்த பரம் பிரம்மம் நீ அப்படிப்பட்ட பரமாத்ம சுரூபம் என் போன்ற ஸ்திரீக்கு என்னமா தெரியும் நான் அஜ்ஞே எனக்கு அது தெரியாது சுத்தமான சுரூபம் எனக்கு தெரியாது எனக்கு வசுதேவ பாலனாய் தேவகி புண்ணிய புஞ்சமாய் நந்தகோபனுடைய தபலமாய் யசோதையனுடைய ஜன்மாந்திரியுமான சஞ்சயமான இந்த கிருஷ்ணரூபம் தெரிஞ்ச பொருண் கிருஷ்ணாயசுதேவீ நந்தாய நந்தகோபுமவிய நமோ நம பங்கஜநாபாய நம பங்கஜ மாலினே பத்மம் கழுத்துல பத்மம் நேத்திரம் பத்மம் போன்ற நேத்திரம் சரணம் பத்மம் போன்ற சரணம் இப்படிப்பட்ட மூர்த்திக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லிவிட்டு முந்தி நீ சின்ன குழந்தையா இருக்கிற போது நீ ஆத்துல தயிர் பானையை அம்மா உன்ன கைத்தால கட்டுறதுக்கு விரட்டி அம்மா காலையில் விட்ட மையெல்லாம் கரைஞ்சு குட்டும்படியா நீ கண்ணால ஜலம் விட்டபோது பார்த்தேன் இன்னைக்கு ஒன்னு பார்த்தேன் விபேதி கோவியா தயி கிருத்தாம சொல்லு சொல்றாள் உனக்கு பத்தாலத்துல இருக்கிற அன்பு அம்மாட்ட கூட இல்லைங்கிறாய் குந்தி யாகன தேவகி கம்சேனாதிஜிரம் சுஜா உங்க அம்மாக்கு கஷ்டம் வந்தது ஆறு குழந்தைகளை கம்சம் கொன்ன அப்ப போய் நீ ரிக்கல அப்புறம் போய் உங்க அம்மாவை ரட்சிக்க என்ன என் குழந்தையோட அந்தந்த ஆபத்துல என்ன சகாத்மஜா தொயா ரட்சிதா உங்க அம்மாவை அப்படி ரட்சிக்கல பக்தாண்டத்துல இருக்கிற அந்த உனக்கு அம்மாட்ட இல்லைங்கிறத காண்பிச்சு காண்பிச்சுக்கிட்டே கம்சன்னாலே ஜ அடைக்கப்பட்டுநாள் கண்ணுங்கள் நீருமா பல துக்கங்கள் எவளுக்கு வந்தது அப்புறம் போய் எவ்வளவு காப்பாத்தினே விமோச்சிதா என்ன இப்படி காப்பாத்தினே தெரியுமா சகாத்மஜா விபோ அப்போதிக்கப்போதி என்னை வந்து ரட்சிச்சே ஒரு ஆபத்துலையும் என் குழந்தைகளோட ரட்சிச்சேன் உங்க அம்மாவை குழந்தைகளோட ரட்சிக்கல ஆறு குழந்தைய கம்சம் கொன்னான் அப்புறம்தான் அம்மாவை ரட்சிச்சேன்